வணக்கம் செப்டம்பர் 20 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரதம கிசான் சம்மன் நிதி திட்டமானது தேசிய அளவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது இரண்டு இந்திய பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் நிதியமைச்சர் இந்திரா காந்தி 3. தமிழ்நாடு ஆவின் நிறுவனம் வீடுகளுக்கு பால் பொருட்கள் டெலிவரி செய்யும் திட்டத்திற்காக பிக் பாஸ்கட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஒரியன் விண்கலம் எதனுடன் தொடர்புடையது இரண்டு ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்ற கடற்கரை எந்த மாநிலங்களில் உள்ளது மூன்று இந்தியாவின் மிக பெரிய நீர் மின்சக்தி நிலையம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி